ஒம்பது கோட்டவாசல் இந்த உடம்புக்கு இதில் பலவிதமான மக்கள் ஆச்சரியமான மக்கள் எல்லாம் வசிக்கிற மாதிரி இங்கே பலவிதமான உடம்புக்கு உள்ள நான் ஒரு அழகான சம்ஸ்கிருத்தில் ஒரு வார்த்தை சரீரத்துக்கு கலேபரம்னு எந்த அறிவாளும் இந்த வார்த்தை கண்டுபிடிச்சானோ நம்ம உடம்பு தான் நல்ல பேர் வச்சா நாம் ஆத்துக்குள்ளே போனால் ஒரே துணி மணியாக கிடந்தால் இன்னும் கலேபரமாக கிடக்கிறது பையனை வித்வான் சுவாமியை போல பையனை வித்வானாக இருந்தால் பையன் என்ன கேட்பான் நம்ம உடம்பே கலேபரமாகச்சே சட்டியில் பார்த்து கலையபுரம்னு கேட்கறீரேம்பான் அப்படி ஒரு கலேபரமான சரீரம் இந்த கலேபரமான சரீரம் அந்த சரீரத்துக்குள்ளே ஒரு சின்ன வீடு தஹரம் பொண்டரீகம் தாமரை போன்ற ஒரு ஹயத்தாமரை அதான் பரமாத்மா இருக்கிற பவனம் தஸ்மின் தஹரோகாச அதுக்குள்ள ஒரு தஹராகாசம் அந்த தஹராகாசத்தை தியானம் பண்ணணும் மனநம் பண்ணணும் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் இப்போ என்ன விசேஷம்னு கேட்டால் இங்கே தஹரம்ன்றது பரமாத்மாவை சொல்கிறதா ஜீவாத்மாவை சொல்கிறது இதுதான் விஷயம் ஒன்றும் கஷ்டமில்லை சொலவந்தான் தஹரம்ன்ற சப்தம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் தஹரம்ன்ற சப்தமானது தஹரம்ன்றது ஜீவாத்மாவை குறிக்கிறதா ஆகாசத்தை குறிக்கிறதா பரமாககாசமான பரமாத்மாவை குறிக்கிறதா மூணு ஆனா பாஷ்யக்காரர் ரெண்டு பூர்வபட்சம் தான் சொல்லியிருக்கார் மகாபூத பரமாத்மாவா ரெண்டு சங்கல்பங்கள் ரெண்டு பூர்வபட்ச சந்தேகம் கொடுத்திருக்கார் ஆனா பின்புள்ளாச்சாரியர்கள் தஹராகாசத்தில் பின்னால் சொல்ல போகிறது அபகதபாத்மத்துவெல்லாம் பொருந்தாது நல்லா ஸ்பஷ்டமாக தெரியுது அதை சந்தேகத்தில் ஏற்ற வாண்டாம் பிரத்யேகாத்மாவா ஜீவாத்மாவான்னு பூர்வபட்சம் ஆனால் சுவாமி வேதாந்த தீபத்தில் பிரத்யேகாத்மாவா ஜீவாத்மாவான்னு மாற்றிட்டார் ஸ்ரீபாஷ்யத்தில் ஜீவாத்மாவைத்தான் சொல்லியிருக்கார் ஜீவாத்மாவை சொல்லலை மகாபூத ஆகாசத்தையும் பரமாத்மாவின் தான் சொல்லியிருக்கார் இந்த தகராகாசம் பரமாத்மாவா இல்லது பூதாகாசமாக பூதாகாசம்னா பிரிதிவி அப்பு ஆயு ஆகாசம் பிரிதிவி அப்பு தேஜஸ்வாயு ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாசம் இதான் மகாபூத ஆகாசம்னு இந்த மகாபூத ஆகாசமாக ஜீவாத்மாவா பரமாத்மாவான்னு ஒரு சுவாமி அழகா சொல்கிறார் தஹர சப்தம் பரமாத்மாவைத்தான் சொல்கிறது ஏன்னா அங்கே ஒரு பின்னாலே உத்தரேபியாக தஹரா உத்தரேபியா பிரம்மசூத்ரம் தஹராஹா தஹரம்ன்ற சப்தம் பரமாத்மாவை சொல்கிறது எதனாலே கிம் காரணம் புதோவா ஏ ஏவம் விஜாபியதே எப்படி எதனாலே இதை அப்படின்னா உத்தரேபியா பின்னால் வரக்கூடிய வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரணங்களால் உத்தர வாக்கியகத ஹேத்துபியகா என்பது பாஷ்யக்காரருடைய வாக்கு என்ன காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அபகதபாப்மா விஜரோ விமர்ச்சு விசோகா விஜிகித்ஸகா அபிபாசகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா எட்டு குணம் அதாவது என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்பதற்கு பிற்புள்ள நாஸ்திகவாதிகள் அர்த்தத்தை மாற்றினாலும் என் குணத்தான் என்பதற்கு பாவமின்மை பசியின்மை தாகமின்மை பரிமேலழழகர் உரையில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார் அந்த எட்டு குணம் நாராயணனுக்குத்தான் உண்டு என்ன குணம் பாவம் கிடையாது அப்ப கதப்பா யாரா மூப்பு கிடையாது நமக்கு வயசாகிடுச்சு சுவாமி ஞானவருத்தர் வயோவருத்தர் தபோ விருத்தர் சுவாமி எழுந்தள போதும் சுவாமி ரொம்ப சிரமப்பட்டு எழுறாருன்னு ஆனால் ஒன்று மனசில் முடிவு பண்ண அத்திய விவசாயம் இந்த பூரத்தாழ்வான் திருநட்சத்திர உற்சவத்துக்கு சுவாமியை விட இன்னும் பலவீனமாக இருந்தாலும் கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை சுவாமி தம்முடைய அனுஷ்டானத்தாலே நம்ம உடம்பு காரணத்தை சொல்லி எனக்கு உடம்பு கால் நடக்க முடியல அப்படின்னு காரணம் சொல்லாமல் தம்முடைய சரீரத்தையும் பாராமல் இங்கே ஆழ்வானுடைய கோஷ்டியிலே கலந்து கொள்ளுகிறார் என்றால் அவருடைய பெருமை குணத்தை நான் கண்டிப்பாக தலை வணங்குகிறேன் அவருக்கு அவருடைய குணத்திற்காக ஆக அபகத பாப்மா முப்பில்லை விமிருச்சு மரணம் இல்லை சோகம் இல்லை பசி இல்லை தாகம் இல்லை ஆறு தோஷம் இல்லை ரெண்டு சங்கல் சத்திய காமஹா சத்யா முடியாது ஒரு <laughs> புத்திலிருக்கான் ான் என்று ஒரு சுத்தூத்தி முன்னாலுமா இருக்க நான்